சரி ராத்திரி மூணு சொன்னி மாவட்டம் அதெல்லாம் வச்சிருக்கு எல்லாம் கூட போட்டுது மாப்பிள வரவேற்பு அந்த டின்லாம் போட்டுது எல்லாமே தாத்தா இன்னும் பசிச்சு இன்னும் பசிச்சிருந்தா என்ன செய்வீங்க ஒரே ஒரு ஆள் இல்ல இந்த ஒரு ஆளு சாகம் போட்டே அப்புறம் அப்புறம் போட்டுக்கோன்னு சொன்னாரு நின்று என்ன யாராவது வேணுமா போயிட்டு என்ன சாப்பிட்டாங்க பசியால எங்கனா இன்னொரு ஆளு ரொம்ப விளையாட்டு என்ன சாப்பிட்டு முடிச்சான்னு கேட்டாரு அந்த அதுல ஒரு பழக்கம் உண்டான் அளவு போயிட்டு சம்பந்தி சம்பந்தி மரியாதை பழக்கம் கொடுத்தா இருக்குன்னா சம்பந்திகளுக்கு அந்த காலத்துல கடைசியில அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுது தெரியுமா ரெண்டு வெத்தல ஒரு பாக்கு வச்சு கொடுக்காதா சாதாரண ஒரு கவலி வெத்தலை ஒரு ரெண்டு கவலி இருக்கு வைக்கணும் வச்சா அந்த அதுல கொட்டை பாக்கு தான் இப்போ இது மாதிரி பார்க்கலாம் இல்லை அது என்ன பண்ணுவாங்கன்னு மூணு கை இப்படி வாரணுமா வைப்பாங்கண்ணா மூணு கை வச்சு மாதிரி சம்பந்திகளுக்கு வெத்தலை பார்க்க கொடுக்கணுமா எப்படின்னா ஒரு காலத்துல இருந்தது கல்யாணம் அஞ்சு நாள் கல்யாணம் ஏழு நாள் கல்யாணம்லாம் இருந்து பாருங்க ஒரு காலத்தில் அப்போ மூணு கை அப்படி கொடுக்கணும் போயே போட்டுது மிக போயிட்டு சொல்ற படங்கள் அதனால சம்பந்த ஒண்ணுமே இல்ல முழுதும் அதனால் அந்த பன்னி எங்குவை இவையெல்லாம் சாப்பிட்டான மேல் சைத்தண்டு அங்கே இந்த யானை நிறைய வரும்னு சொல்லிட்டு கற்பங்குடி போட்டா அந்த கற்பங்குடி தான் வைக்கணும் யானைக்கு இல்லாதின் வருத்தம் நுகர்ந்து மாறாமல் எல்லை நீளம் கிழைத்து நின்றாள் முன்ன வந்து அப்படியே பணிந்து வந்து ஒதுங்கி நின்று இப்ப போன போன உடனே இந்த கால்னுடைய பெருவிரல் அப்படியே அப்படியே நிலத்தை அப்படியே கீறுறது நிலத்தை அது என்னன்னு கேட்டா ரொம்ப நாணத்தினுடைய மீட்பாடு நிலம் கலைத்தல்லை இந்த திரைப்படத்தில் கூட பண்ணி போட்டான் காலார கோலம் போட்டு நிலத்தை ஒரு பாட்டுலம் போட்டு நிலத்தை அது பழைய பண்பாடு இது இன்னுமோ திரைப்படத்தில் அடிச்சு விட்டான் அப்பதான் பழைய இலக்கியங்களை படித்தவங்க திரைப்பட பாட்டு எழுதின காலம் அதனால போட்டு அடிச்சு அத்தன் மெய்ப்பாட்டு ஒன்னும் சேர்ந்து நிலம் என்று அந்த நிலத்தை அப்படியே பெறுவரில் என்ன சொன்னார் தெரியும் இருக்கு எதனால வந்து எதனாலுட வயிற்றவன் உண்டு எஞ்சி உள்ளவேல் பூதங்கள் இன்னமும் எடுத்து நெஞ்சு வப்பவே அறுத்தும் என்ன பாக்கி இருக்கா சாப்பாடு என்ன வேணா சில பேர் பூதங்களை அனுப்புறேன் அப்படின்னாரு வேறு வைய பாரிட வீரரை விடுத்தியல் இந்த ஒராளே சாப்பாடு போட்டு எங்களுக்கு முடியல இன்னும் சில போதை ஒன்று பேரை விடுத்தா ஆனா விடுத்த ரொம்ப அருமைக்கு என்ன பெயரும் அந்த பெயர் நிலைநாட்டப்படும் பெருமானுக்கு காலருத்தர் ஒரு கால எல்லையில் இந்த எல்லாவற்றையும் படித்து ஒரு கால இல்லை தன்னோட ஒடிக்குவான் அதனால இப்ப தப்பி தவிர போதனத்தை விட்டு இங்க இருக்கிற உணவகத்தையெல்லாம் அடிச்சு ஒடிக்க வேண்டியதான் காலரு துறங்குற பெயர் அப்படத்துக்கு வரும் ஒண்ணு விளையாட்டாக இருக்காங்க மீனாட்சி அம்மா ஐயா கூப்பிடுறாங்க அங்க சாப்பாடு இருக்குதா அப்படி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வரணும் ஒய் ஒளியில அதெல்லாம் காட்டலாம் சாப்பாடு இருந்தப்பா கூப்படுங்க எம்பிராட்டி அட்ட போனகம் பணிவரை அணைய வாய்க்கிடந்த பாரு அருமையா சொன்ன சுவாமி வந்து எனக்கு பசி இங்கே ஒன்று சமையல் ஒன்றும் குறைச்ச இல்லை சமையல் ஒவ்வொன்று என்னன்னு கேட்டா சுந்தர நங்க எம்பிராட்டி அட்டா போனகம் பணி வரை அணையா வாய்க்கடை எல்லாம் இமயமலை மாதிரிதான் இருந்தது அவங்க சொன்னதில் ஒன்றும் குறைச்சில்ல என்னவா இமயமலை மாதிரிதான் சாப்பாடு மற்றது அந்த அருவி மாதிரிதான் எல்லாம் ரசம் எல்லாம் இருந்தது ஆனால் தொட்டு வாய் மடுத்திடம் நான் சாப்பிட்டேன் அடியேன் என் சுடு தனியாது என்னமோ சுவாமி என் பசியா இருக்கலாம் அது எப்படி வெளிச்சதுப்பா உனக்கு எப்படி பசியா இருக்கு அங்கதான் பழக இளைச்சனை முத்திரை வைக்கிறார் முத்திரை வைக்கிறார் எப்ப சாப்பிட்டு கேட்டார் தூணாதவர் வயிறு போல் காந்துவது என்றான் இதுதான் ஒரு நீதி போன ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு ஒரு இச்சிகளை காக்கா ஓட்டாதனே இந்த ஜென்மத்தில் எப்படி பிளாட்ஃபாரத்துல சோறு சோறு சோறுன்னு கிடப்பானோ அது நான் எடுக்கிறேன் தூணாதவர் வயிறு போல் காந்துவது என்றான் அதான் சொன்ன செல்வத்து பயணி ஈதழ் துய்பேய மனினும் தப்புன பழரி சஞ்சலிக்க அப்ப செல்வத்தினுடைய பயணியே இதுன்னு தச்சியாரு என்ன ஒருத்தனுக்கு ஒரு பைசா கொடுக்காம அப்படியே எல்லாவற்றையும் சோது வயிறு போல் காந்தவது என்றார் திருப்தியாருக்கு கொடுத்து சாப்பிடாம தானே சாப்பிட்டவன் மறுபிறவியில எப்படி நிப்பானோ அது போல எனக்கு இருக்கு சாப்பிட்டாதான் செல்லும் பாரம்பரியமாக இந்த பிறவி அடுத்த பிறவியை தொடர்ந்து வரும் பிரச்சியார்கெல்லாம் கொடுக்காம நாமே அணிவிப்பா நாம அணிவிக்கவும் முடியாது அடுத்த பிரிவுல நாமும் பரம ஏழையா இருக்கணும் அதான் திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் சொன்னாரு இவன் கேட்கல அவளை தான் சொல்ற இளர் பலராகிய காரணம் எப்ப நாட்டுல வறுமையாளன் ரொம்ப இருக்கிறான் செல்வந்தர் கொஞ்சமாதான் இருக்காங்களே அது என்ன காரணம்னா பாட்டுலாம் ஏழைகள் பலர் செல்வந்தனாலே அப்படின்னா திருவிழா படிச்சதனால பாடுறாங்க ஏழைகள் இளர் பலராகிய காரணம் நாட்டில் வறுமையுடைய ஒரு மிகுதியாக செல்வந்தர் சிலராக இருப்பதற்கு என்ன சுவாமி காரணம் கேட்டார் அப்படி ஆடா கண்ணு நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் அப்படின்னு ஏற்கனவே அறத்தினாலும் தன்னுடைய பக்தியினாலும் நோற்றவர் சிலர் அதனால சிலர் தான் செல்வந்தார் நோற்காதவர் பலர் எனவே நிறைய இருக்கிறான் இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் இந்த வினாவையும் கேட்டு வெளியும் சொன்னார் அவர் அதனாலதான் அந்த பிறற்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமியேவன் அடுத்தவில்லை மற்றவங்களும் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம்னா நாமும் சில பேர் கொடுத்து கொடுத்து வாங்க நாம் ஒருத்தர் எச்சரிக்கையில் காக்கா ஓட்டுறதுலன்னு சொன்னா நமக்கும் ஒரு காத்து அப்படித்தான் வயிறு போல் காந்துவது என்றான் இல்லை இந்த பாட்டை யார் பண்ணீங்கன்னா இங்க மயிலங்களூர்ல இருந்து படிச்சு அவரு வருவார வந்துருக்காங்களா வேண மாடுமா நீ மாட்டை ஓடுறான் அப்படியே அந்த மாடு ஓடும் போது நசுக்கிட்டு பற்றனைக்கின்றி பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவாயினி பெற்றேன் மதித்தாளும் மடித்தாடும் அடிமிக்கன் அமேனி வாடினாலும் தடுத்து ஆட்டி தருமனார் தமறு செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வார் கசிக்கிறது செக்கலை போட்டு ஆட்டுவான ஆண்டவன் நினைக்கிறீ செக்கலை போடும் போது இருப்பா தொலைஞ்சு போறான் உண்டு என்று சொல்லி காப்பாற்று மடித்தாடும் அடிமைக்கன்ியே மனமே வாழு நாடும் தடுத்தாட்டி தருமனார் தமர்சக்கில் ஈடும் போது தடுத்தாட்கொள்வான் தமர் செக்கில் யமனுடைய சுற்றுலத்தார் ஏவலால் இருக்கானே அவன் போர்வான செக்கில் போட்டு ஆடுவானாம் தடுத்தாடும் கரகாலத்தில் தமறு காமும் எரியகாலும் கரிய பாம்பும் நடராஜ பெருமைய திருவரும் இது கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பெருமானி பெற்றாமன் பெருமானி இரையராது நின்று நல்ல நிதி நின்றால்தான் இந்த ஆன்மா என்றும் நன்றாக இருக்கும் நீ நல்ல ஒழுக்கத்தில் இல்லாமலும் பத்திமை இல்லாமல் இருந்தால் இது என்னென்ன உண்டோ தெரிய நம்முடைய ஆழ்வார்கள் ஒருவர் யாருன்னு நினைவில் பெருமையை நோக்கினால் பெருண்யானுடைய மனைவியை நோக்கினால் அடுத்த அந்த உயிர் பிறகு என்ன செய்யுமா அருமையா தக தக தக தக தகவல ஒரு பெண் வடிவம் அந்த பவுன்ல செஞ்சு இரும்புல அது அப்படியே தனல போட்டு அப்படியே வச்சிருப்பாங்களாம் வச்சு அப்படி இருக்கும் இரும்பு எப்படி இருக்கும் அப்படி சகிச்சு இருக்கும் மனைவியை பார்த்து ரசிச்சு இல்ல ரசி எங்கே ரசி பெருமானி இப்படி செய்வாய் என்று கருதித்தான் அஞ்சினியின் அரங்கத்தம் அருளானி என்று பாருதான் இப்பொழுது என்னென்ன தீவினைகள் உண்டோ அத்தனைக்கும் நமக்கு பின்னால் அனுபவம் உண்டு திருவள்ளுவர் சொன்னார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் என்று சொன்னார் இந்த கெட்டகாரியை செஞ்சிட்டு நிச்சயம் கெடுதல் வரும் அதனால என்ன பண்ணு இந்த கருதல் நினைக்கும் போது நெருப்பு கடை பயந்து நெருப்பு கட்டா கூட கொஞ்ச நாள் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆடிடும் இந்த தீயவை செய்தால் தொலைஞ்சே போடுவனர் ஆதலால் இவன் என்ன சொன்னான் இட்டூணவர் வாயிறு போல் காந்துவது என்றான் அதெல்லாம் யாவும்போது ஒரு கைப்பிடிப்பான் பெரியவங்க விதத்தில் அருசு திறத்தில் போட்டாருமையா விடாணத்துல நாங்கள் அரிசுவை உண்டியா சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஆனால் யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இப்படும்போது கொஞ்சம் ஒண்ணு கூட அப்படி இல்லை ஆனால் எனவேதான் இட்டு உணாதவர் வயிறு போல் காந்துவது என்றான் பசி ஒரே தவிக்கிறான் பசி பசி பசின்னு தவிக்கிறான் கொடுத்து வச்சுவரையு இந்த படம் மட்டும் இருந்தா என்ன பண்ணு கேட்டா நின்று போது குண்டோதனுக்கு அன்னமிட்ட படலும் அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது இப்ப அவன் பதிக்குதே பதிக்குதே பதிக்குதே இட்டுனாதவர் வயிறு காந்துவது என்று முடிப்பது அவ்வளவு நல்லது அதனாலதான் அடுத்த படலத்தை நினைச்சாதான் பசியெல்லாம் முடிஞ்சு கழிஞ்சு தாகமெல்லாம் முடிக்க போடும் அதுக்காக அடுத்ததை எனக்கும் அப்படி இருந்தான் இப்படி இதுவரைப்பது குண்டோதரனுக்கு அண்ணன் இட்டதுன்னு சரிங்க பசி தவித்த படலம் பசி நீக்கிய படலம் முடிஞ்சு கொடுக்கும்ப பசி நீக்கிய படலுமே சாப்பாடு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனா அது நிறைய பேர் இல்லை அதனால அடுத்த படலத்துக்கு போறோம் என்னென்ன இப்படி ஆகவன் காணுகிறது என்று சொல்ல உடனே பார்த்தார் பெருமான் அப்படியா என்ன செய்யுது நீங்க காசியில போய் வழிபாடு செய்கின்ற பொழுது விஸ்வநாத சுவாமி கடைசியா அந்த அன்னபூரணின்னு ஒரு இடம் இருக்கு அந்த அம்மா வணங்கிட்டு வந்தோம் அன்னபூரணி தான் அன்னத்துக்குறைவையில் யா அவங்க அன்னபூர்ணி அவங்க வீட்டுல அன்னபூர்ணி இல்லை எடுத்து குறையாம சாப்பாடு என்ற பெருமாட்டியை எல்லா யாரு அதான் சக்தி தான் அன்னபூர்ணி நினைச்சாலும் நினைச்சவன அந்த அம்மா வந்தான் வந்த உடனே எங்கே இந்த குண்டோக வயசு வயது தடியணும் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் ஒரு அருமையான அமைப்பை செய்யறது என்னன்னா நான் தாலை நிலம் கீண்டு ஊற்றெடுந்து நாற்க இடங்காரா மாற்றரும் சுவை தீந்தையர் பாலரி பதத்தோடு ஏற்றிருந்தது நார்குழி இடத்திலும் பொங்கி என்ன பண்ணார் எனக்குமே நீங்க வந்து சாப்பாட்டுல மங்களம் பாடுறது என்னன்னா என்ன அர்த்தம் மங்களம் பாடுறது சாப்படுறது மங்கள பேரு மங்களே சரியா இனிமேல் சாம்பார் மங்களம் தயிர் சாதம் போட்டு நான்கு குடியிலும் நடுவில் ஒரு பெரிய இது இருந்து வச்சார் எடுத்து தயிர போடு முள்ளு உள்ளதோடு உள்ளதல் எல்லாம் நீயே வச்சுக்கானு தயிர் குடி அந்த குடியுரி கேட்ட சின்ன குடியது அந்த நான்கு நடுவில் ஒரு பெரிய வச்சார் அந்த தயிர போடு உள்ளதல் எனவே நான்கு பக்கம் நான்கு தயிர் அது அந்த குழி சின்ன குடியெல்லாம் இங்க மதுரையில் தோண கூடி ஆதிசேரன் போய் நின்றுது பாதாளத்துல அவ்வளவு பெரிய குடி அது போல இருக்கிற குடியானது சாத குழி அது அது மாதிரி போய் நின்னுது அவ்வளவு பெரிய அகண்ட குழி ஆழமான குழி எனவே நான்கு நான்குல தயிர் நடுவில் இருக்கிற சாதம் ரெண்டையும் ஓகே நடக்கட்டும் போரோட திங்குற மாட்ட புடிங்கி போட்டா கட்டாது அவுத்து விட்டு போய் போரை வந்து யார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாப்பிட்டது வயிற்று அல்லவா அதுக்காக ஒரு பிடிங்கி போட்டு வச்சுங்க அது என்ன சிறுகு வைத்து திருக்குறள் மாடுங்க நாங்கள் மனுஷன் வச்சுங்க நாங்க மாடல அதனால நீங்க எல்லாம் சிறிது வயிற்றுக்கிப்பட போடாங்க வயிற்றுக்கோ அது போல நீயே பாறைப்பானுமே தயிர் நறுப்புற சாதம் எடுத்து மொண்ணு ஊற்று ஊற்றுனா ஒரு கையில சாப்பிடலாமே அப்படியே ரெண்டு கையும் எடுத்துக்கிட்டான் ஏன்னா அவன் பசி அவனுக்கு தெரியும் சில பேர் தண்ணி கூட வந்து ரொம்ப தாளத்துல கேட்டா ஒற்ற பிள்ளை கொடுத்தா கோவந்துடும் சொம்பளை சொம்பளை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரேடி அது மாதிரி வச்சா ஒரு கூட கூடை சாப்பிடுப்பா போய் சாப்பிடுற போனாவே அவ்வளவுதான் அப்படியே எல்லாம் முழுதும் தயிர் சாதம் எல்லாம் ரெண்டும் ரெண்டும் முடிஞ்சு போச்சு இங்க தயிர் சாதம் கொடுத்தார் பால் சாதம் கொடுத்தார் ஒருத்தருக்கு யார் தெரியுங்களா பால் சாதம் தயிர் சாதம் பால் சாதம் பால் சாதம் இருந்தா கேட்கல தயிர் சால் சாப்பிட்டு திருவார்பாணத்தில் அது போல் பால் சாதம் கொடுக்கப்பட்டது பெரிய பிராணத்தில் அறுபத்தி மூவரில் யார் தொடரும் அதை வந்து நிறைய பெரிய போட்டுகள் அம்மா என்ன செஞ்சாங்க திருமங்கலித்து எடுத்து கொடுத்து இதை போய் கொஞ்சம் அரிசி அரிசி வாங்கிட்டு வாங்க நாலு நாளாண்டு பிள்ளைகளும் சாப்பிடல நீங்களும் சாப்பிடல நானும் சாப்பிடுறேன் கொண்டா அதையும் வாங்கிக்க இது வாங்கிட்டு போனா எதிர்காலம் யார் வருது நம்மால் வந்துட்டுது நம்மால்னா யாரு பெருமான அர்த்தம் வச்ச ஆள் இல்லை ஒரு பெரிய குங்குளிய மூட்டை தூக்கிட்டு வருது சுமக்க என்ன பெரியவரே இது மூட்டைன்னார் குங்குளிய சுவாமி இது அப்படின்னாரு அப்படியா அப்படின்னாரு அம்மா என்ன ரொம்ப அருமையான குங்குளியம் தாரு பால் எங்க <laughs> <laughs> <laughs> வந்துருவரே வந்துருவாப்பாடு இருந்த தாலியும் பெருமாள் செயல் இல்லை என்று சொல்லிவிட்ட போது ஆண்டவன் தன் செயலா எடுத்துக்குவான் நம் செயல் வரைக்கும் அவன் பின்னால் நிப்பான் அவன் செயல் முன்னால் நிற்பான் இப்ப விட்டு மறந்து தண்ணி மறந்தால் தன் நாமம் கட்டால் குங்குளியமே பணியா செய்த இங்க இருந்து பார்த்தார் அடாதா பாவன் தாலியைகளும் எவ்வளவுக்கு எட்டு அடுக்கு மாளிகையா ஒரு சமையல் அருமையா பூஜை ஏற இன்னொரு லைப்ரரி இன்னொரு சாப்பிடற ஒருத்தரம் பையன் படிக்கிறது இன்னொரு பையன் படிக்கிறது அப்படி பெரிய பெரிய வைத்து அருமையான சமையல் பண்ண சொல்லி பால் சாதம் வைத்து வச்சுட்டு இங்க எழுப்பினர் திருக்கற ஒரு கோயில படுத்திருக்க அப்பா வீட்டுக்கு போடாக்கன்னு பால் சாதம் சாப்பிடலாம் பல நாள் பட்டினியா இருந்ததுனால திடீர்னு சாம்பார் சாதம் சாப்பிடக்கூடாது அதனால பால் சாதம் பாலின் இன் அடிதில் உண்டு பருவல் ஓடிக என்றா பால் சாதம் வச்சிருக்காடா வீட்டுல போய் சாப்பிடுப்பா தெரு வீடே தெரியல குடிசையா போச்சு மனைவியும் அப்படிங்குறது உள்ள போய் பார்த்தா மாறிய கூட வரும் கேட்கிறார் அருள்தர வந்தது என்றார் பெருமானு சொல்லிட்டு சாப்பிட்டாராம் ஆகவே பால் சாதம் கொடுத்த இங்க தை சாதம் தை சாதம் சாப்பிட்டான் சாப்பிட்டு பசி முழுதும் தனிந்தது போது என்ன ஓமிள் மெய்ப்பொருள் காண்பதீங்க வயிறு போல் காந்துவது என்றான் பெத்தியார் கொடுச்சாப்பிடாதனுடைய வயிறு என்னைக்குமே பட்டினியா இருப்பது போல இருந்தது என்று சொன்னார் அது அறம் அறத்தின் வந்து ஓமி இப்போ இது சாப்பிட்டார் பசி நீங்கிட்டு இதுக்கு ஒரு ஓமி சொன்னா அதனால வசனத்தில் படிக்கப்படாதுங்கிறது செய்ய படிக்கணுங்கிறது வீடு உணர்ந்தவர் பழவினை யார் இடையராது ஒழுக்கமும் பக்தியும் கொண்டு இறைவனுடைய திருவடி சேர்ந்தார்களோ அவரிடத்திலிருந்து மூன்று மலங்களும் உடனே எப்படி நீங்கிவிடுமோ அது போல பசி நீங்கிற்று அப்ப பெருமானு திருவடியை சார்ந்தாருக்கு எது நீங்கும் மும்மலமும் நீங்கும் அதுபோல இந்த தயிச்சாச சாப்பிட்ட உடனே பசி முற்றிலும் அங்க அறவோமை இங்கே சமயவோமை சமயோமை அப்ப பெருமான திருவடியைச் சேர்ந்தால் என்ன நீங்கும் நம்மை சார்ந்து நின்ற மும்மலங்களும் நீங்கும் எத்தாம் சூத்திர பதினோராம் சூத்திரம் காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்பூர் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செழுமி அப்ப திருவடியை சேர்ந்தது திருவடி சேர்ந்தன என்ன கிடைக்கும் பத்தாம் சூத்திரம் அவனே தானே ஆகி அன்னரி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாை தன்னோடு வல்வினை இன்றி மும்மலங்களும் நீங்கும் என்று சொன்ன அப்போ இறைவன் திருவடியை சார்ந்தாருக்கு எப்படி மும்மலங்களும் தாமே நீங்குகின்றனவோ அதுபோல தயிற்சா சாப்பிட்டவன பற்றி நீங்கிற்று சரி சாத்திரத்துல தோத்திரத்தில் இருக்கா தோத்திரத்துல இருக்கு உம்மை மலம் அருவித்து முதலாய முதல் வந்த அச்சோப்பதிய கொண்டு போய் ரொம்ப அற்புதமாக அதற்கெல்லாம் வைத்தார் செம்மை நலம் அறியாது சிதடரோடும் பெருமானியை நீ வந்து திருப்பெருந்துரையில் ஆட்கொண்டிடாவிட்டால் என்னுடைய வாழ்வு எப்படி போயிருக்கும் செம்மை நலம் அறியாது சிதடரோடும் திரிவேனை எது செம்மை சிறப்பென்னும் பேதவி நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அந்த செம்மை காணணும் இறைவனுடைய திருவிழாவை அப்படி இறைவனுடைய திருவள்ள உண்டு அதை நாம் அடைய வேண்டும் என்ற உணர்ச்சி இருக்கிற சிதடர் குறித்து பயங்கரானே அவங்களோடு சேர்ந்து நானும் ஒருத்தன் அருந்திருப்பேன் செம்மை நலம் அறியாத சிதடரோடும் அப்படி இருந்த நீ மரத்தடியில் இருந்து குருநாதனாக வந்து எனக்கு எல்லாவற்றையும் அருளினாய் என்ன இருந்தாய் மாலம் அருவித்து அறிவித்து ஆணவும் கண்ணும் ஆய மூன்று மலத்தை அறிவித்து முதலாய